विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, गुणतो சச்சிதானோத்திய தாத்தய விநாகவாணத்தோமேனூல நமே மோக்ஷோ நந்தனம் ஒருத்தனே தான் பத்தனா இருக்கார் ஒருத்தனே தான் முக்தனா இருக்காருங்கிற விஷயம் எனக்கு குழப்பமா இருக்கு அது எப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு தெளிவு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கார் உத்தவர் அதுக்கு பகவான் சொல்றார் தன்னே சொல்றார் ஸ்ரீ பகவான் உவாச்ச உத்தவரிடம் பகவான் உபதேசம் பண்றார் பத்தோ முக்த இ மே குணதா பத்தி ந வஸ்துதா பவதி எனக்கு நான் தான் பத்தன் நான் கட்டுண்டவன் என்றும் கட்டுப்படாதவன் கட்டுகளில் சிக்காதவன் என்று ஆஹா பத்தன் என்றும் முக்தன் என்றும் இது வியாக்கியா என்ற விஷயமானது மே குணத்தா பவதி இந்த சத்வரஜஸ்தமோ குணங்களால் ஏற்படுகிறது பகவத்கீதையில் பதினாலாவது அத்தியாயமும் இதே கருத்தை தான் சொல்றது சத்வம் ரஜஸ்தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகின மவ்யம் அப்படிங்கிறார் பகவான் அதை இதை நீங்கள் பார்க்கலாம் எப்படி கயிறு கட்டியிருக்கோ அது மாதிரி குணங்களால கட்டப்பட்டிருப்பது போல இருக்கிறது என்ற கருத்தானது பத்தன் என்றும் உள்ள கருத்தானது எனக்கு குணத்தால் ஏற்பட்டிருக்கிறது வஸ்துதா ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போமே ஆனால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற கருத்துப்படி ஆழ்ந்து நம் உண்ணி பார்த்து சிந்தித்தோமேயானால் அது உண்மையில் இல்லை என்று தெரிய வரும் அப்படிங்கிற அடுத்த வரியில் சொல்கிறார் குணசிய மாயா மூலத்துவா இந்த குணங்கள் இருக்கே அது மாயையை காரணமாக கொண்டது திரிகுணாத்மிகா மாயா ஆ மாயை காரணமாக கொண்டது தான் இந்த குணங்களெல்லாம் மாயையில் மூணு குணங்கள் இருக்குது அதனுடைய வைஷமியந்தான் இந்த விவகார அவஸ்தா அதனால் நமே மோக்ஷோ நபந்தனம் எனக்கு மோக்மும் கிடையாது பந்தமும் கிடையாது ஆஹ் பரமாத்மாவுக்குன்னு இல்லை இந்த இடத்துல எல்லாருக்கும் பொதுவான கடவுளுக்கு பந்தமும் இல்லை கடவுளுக்கு மோட்சமும் இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை பொதுவாக ஆத்மா துகைய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறதாக புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை அப்படி தான் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இதுக்கு விளக்கமாக வரப்போகுது ஆக சுருக்கமாக சொல்லிட்டார் இப்போ நாம்ளே இதை கிளைம் பண்ணிக்கலாம் எனக்கு இருக்கிற இந்த பந்தாவஸ்தா முக்தாவஸ்தாங்கிறதெல்லாம் குணங்களாலே ஏற்படுறது உண்மையிலே கிடையாது எல்லாம் மாயினாலும் இப்படி ஏற்பட்டுருக்கு உண்மையிலே எனக்கு பந்தமும் இல்லை மோக்ஷமும் இல்லை எப்படி நிர்வாண சட்கத்தில் சொல்றோம் இல்லையா நபந்தா நமோஷா சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம்னு சொல்றோமோ அப்படி ஆகவே இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இனி அடுத்த ஸ்லோகார்த்தத்தை பிறகு படிப்போம் இந்த அளவுல இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்றேன் ஸ்ரீ பகவானு வாச்ச பத்தோமுக்தி திவ்யா மனமார்ந்தூஜய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்